மா அவர்கள் கூறியதாவது நாங்கள் நபி அலைகளை செல்லும் அவர்களிடம் வந்து சில நாட்கள் தங்கினோம் நாங்கள் ஊர் திரும்பும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் சென்றதும் என்னென்ன தொழுகைகளை என்னென்ன நேரத்தில் தொழுங்கள் தொழுகை நேரம் வந்ததும் உங்களில் ஒருவர் பாகு சொல்லட்டும் உங்களில் முதியவர் உங்களுக்கு இமாமம் செய்யட்டும் என்று நபிசல்லாஹும் அலேவசல்லாம் அவர்கள் கூறினார்கள்